சத்குரு ஸ்வாமிக்கு ஜெய் குரு கிருப்பையார் கர்க்க பாகவதம் கோபிகா ஜீவன ஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தம் இந்த பாகவதத்திலேயே தசமஸ்கந்தம் முக்கியம் இந்த தசமஸ்கந்தத்தில் முக்கியமாக பலருக்கும் ஒரு நாற்பது வருஷமாக புரிஞ்சது எப்படின்னா ஒரு ஒரு இது என்னன்னா ரூப்பணி கல்யாணத்தோடு முடிஞ்சிருது அப்படிங்கிறப்பல உருப்பிணி கல்யாணத்துக்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் இருக்குது நிறைய நிறைய விஷயங்கள் இருக்குது நிறைய அப்புறம் பகவான் பதினாறாயிரத்தி நூத்தி எட்டு கல்யாணம் ஆயிருக்கு அதுல இந்த ருப்புணி கல்யாணத்தை எல்லாம் முடிஞ்சு கொடுத்து நினச்சிட்டு இருப்பார்கள் அடியான வந்து ஒரு எட்டு ஏழு எட்டு வருஷமா சொல்லிட்டு பாகவதம் விடாம முதல் இது வந்து நித்தியம் நாராயணங்கிற ஒரு தலைப்பில் போச்சு சொல்லக்கூடியது வந்து டிபெண்டபிள் அண்டர்ஸ்டாண்டபிள் 100% பர்சன்ட் ரிலையபிள் அப்படிங்கிற அளவில் இருக்கணுங்கிறதுக்காக ரொம்ப முயற்சி எடுத்துன்னு பண்ணேன் அதில் சந்தேகம் கிடையாது சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கும் அதாவது வார விஷயங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பிரமாணம் இருக்கும் பிரமாணம் இல்லாமல் ஒரு விஷயம் வராது பெரியவர்கள் யாராவது சொல்லியிருப்பார்கள் இது ரொம்ப புஸ்தகம் இருக்கும் கிரந்தம் இருக்கு அப்படியே நித்தியம் நான் ரொம்ப அனுபவிச்சு சொன்னபோது விஷ்ணு புராணத்தில் ஒரு கல்யாணம் அடுத்தது வந்து கர்கசமிதியில் இருக்குனி கல்யாணம் நாராயணியத்தில் ஒரு குணி கல்யாணம் யாதவாபியத்தில் வந்து தேசிக சுவாமினு சொன்ன ஒரு குணி கல்யாணம் அப்புறம் இப்படியும் கர்கசம்ஹிதை விஷ்ணு புராணம் இதை பிரம்மபைவர்த்த புராணத்தில் வருது ஹரிவம்ச புராணத்தில் கிருஷ்ணகதையெல்லாம் வருது பாரதத்தினுடைய மகாபாரதத்தினுடைய ஒரு அனக்சர் மாதிரி பண்ணுகார்கள் அந்த ஹரிவம்ச புராணம் மூணு பருவம் இருக்குதுங்க அதில் வந்து கிருஷ்ணனுடைய சரி நிறைய விஷயங்கள் அதில் வருது அப்படி எல்லாம் அடியன் சொல்கிறது சொன்னோம் இப்போ இது வந்து லேர்ன் பாகங்கிற ஒரு குரூ இதில் ஒரு மோடில் போயிட்டுக்கிறதுனால இருந்த இருந்தாலும் பல பேருக்கு இந்த நாராயணியத்தில் வந்து ஒரு ருச்சி ஏற்பட்டிருக்க ஒரு நாற்பது வருஷமா. அந்த ருச்சி வந்து அதுக்காகவது அவர்களுக்கு சந்தோஷம் இருக்கணுங்கிறதுக்காவது இந்த நாராயணியத்திலும் இந்த இடம் மாத்திரம் ஏன்னா ரப்பினி கல்யாணம் அவ்வளோ ஒரு அவ்வளோ ஒரு வசத்தியாக அதை வந்து நம்ம சொல்லிடுவோம் எழுபத்தி எட்டு எழுபத்தி ஒம்பது இப்படி எழுபத்தி நாராயண பட்டத்திரையும் குருவாயூரப்பனை பார்த்து விண்ணப்பம் பண்ணுறார் சொல்கிறார் அதுல முதல்ல பலராமனுக்கும் ரேவதிக்கும் ஆன கல்யாணத்தையும் அதுக்கப்புறம் ருணி கிருஷ்ணா கல்யாணத்தையும் சொல்கிறார் அதனால் எழுபத்தி எட்டு அந்த இதை தசகத்தை பார்த்துட்டும் ஐம்பத்தி அத்தியாயத்து போடுவோம் அட்லீஸ்ட் கொஞ்சத்துக்கு கொஞ்சமாவது நம்ம வந்து மற்ற கிரந்தங்களை பார்த்தோங்கிற மழை மற்றவர்களுக்கு அந்த அதாவது என்னை விடாமல் என்னை ஃபாலோ பண்ணக்கூடிய மிகவும் ஈடுபட்ட இதை கேட்பதில் மிகவும் ஈடுபட்டவர்களுக்காக இதை வந்து சமர்ப்பணம் பண்ணுறேன் திரிதசவர்த்தகி வர்த்தித கௌசலம் திரிதத்தம்தூதிமே ஜலதிமத்தியம் ம் அபூஷயோ நவபரம் வபுரஞ்சிச்சிஷா திரிதவிகிவசலம் திரிதிரிதத்தூதிமலதிமியம் ம் அபூஷயோ நவபரம் வபுரஞ்சித்தரோஷாச்சிர்ப்ப அவர் வந்து அழகாக நிர்மாணம் செய்யப்பட்ட அந்த தேவர்களால் கொடுக்கப்பட்ட சமஸ்தைங்களும் நிரந்தர சமுத்திர சமுத்திரத்துக்கு நடுவில் இப்படி எங்கே பிரகாசமாக விளங்கக்கூடிய மகாத்வா துவாரகாபுரிய புருஷ துவாரகாபுரிய நிர்மாணம் செய்து உங்களுடைய திருமேனி அழகால் அதை ததுஷி ரேவிரேதனையா விதிசாசன உசவோஷூபுஷம் அப்பூபுஷா சமுதித முதிவதுஷி ரேவூதிரலேத்தன விதிசாசன உத்சவோஷம் அப்பூபுஷா உத்சவோஷம் அப்பூபுஷா சமுதித முதிவரங்கரம் அந்தசூரியம்சத்தராஜ பல பல இதுக்கு முன்ன இதுக்கு முன்னால் இருந்தது வம்சங்களுக்கு முன்னால் இருந்தவர் அந்த தன்னுடைய பெண்ணான ரேவத்தியன் பிரம்மதேவர் கட்டளைப்படி பலராமனுக்கு விவாகம் செய்து கொடுத்துட்டும் அவர் மிகுந்த மகிழ்ச்சியோடு அவர் போயிட்டார் அதுக்கப்புறம் ஒன்று சேர்ந்த யாதவர்களோடு கூட அந்த பெருமை மிக்க விவாக உற்சவத்தை நீங்கள் கொண்டாடினீராமே अत विदर्भसुता कलु ऋक् प्रणयिनी सहोदर स्वयं अतिशत भुजो स्वतमसा तमसा तमसा अदू मुशय த விதர்பதாம் கருக்மிணிம் பிரணயனீம் தேவ சகோதர்சர சேதி மகி புதோ தமசா தமசாம் உபாஷன்னா விதர்ப மன்னனான பெண்ணு ருக்மிணியான அவங்கள்டம் மிகவும் ஆசை கொண்டிருந்தாள் ஆசை கொண்டிருந்தாள் விருப்பம் கொண்டிருந்தாள் அவருடைய சகோதரனான ருக்மி தன்னுடைய தமோ குணத்தால் துஷ்டனான அசுரனா அசுர துஷ்டனான சேதிராஜனான சிச்சிபாலனுக்கு தொடர்பு கொண்டு அவன்கே இருந்து கொண்டு அவனுக்கே ருக்மிணியை கொடுப்பதாக விரும்பினானாமே சிர சிரதிருத பிரணயா துய பாலிகா சபதி காங்கிதம் அங்க சமாகுலா தவ நிவேதயித்தும் துஜமாதினம் கதனாங்க விநிர்மித்தும் சிரதிருத பிரணயா துய பாலிகா சிரதிருத பிரணயா துய பாலிகா சபதி காங்கித மங்க சங்க சமாகுல தவ நிவேதயுத்தும் துஜமாதிசதி ஸ்வகதனம் கதனங்க மினிமித்தம் உங்கள்கிட்ட மிக ரொம்ப நாட்களாக நம்ம பிரியம் கொண்ட அன்பு கொண்ட அந்த அக்கன்னிகையான ரகுணி அவர் தன்னுடைய பிரியத்திற்கு இடையோர் ஏற்பட்டதால தன்னுடைய சங்கல்பத்தை ஏற்பட்டதால கவலையால் கலங்கி இருந்து கொண்டிருக்கக்கூடியவர் கருணையில்லாத காமதேவனால இப்படி ஏற்படுத்தப்பட்ட கஷ்ட நிலையை உடனே உங்களுக்கு தெரிவிப்பதற்காக ஒரு பிராமணரிடம் சொல்லி அனுப்பினாலுமே துஜசு தோப்பின் தூர்ண உபாதயம் தவ புறங்கி முதம் அவாச்சரப்பூஜி சவாத்தா ரிஜம் சுத்தி நூர்ணமுஜ புரம் கி துராசுராசம் முத மபாப சாத சாதர பூஜித பவதா பவதா தாபம் பவத்தா பவத்தாப்ப கிருதாஸ்துவயம் அந்த இலக்கண விசேஷங்கள்லாம் அனுபவிக்கிறதெல்லாம் இருக்கு அது நம்ம வந்து இதை மாற்றம் சொல்லின்னு போகிறோம் அர்த்தம் மாத்திரம் இப்படி அந்த பிராமணகுமாரரும் கெட்ட எண்ணம் கொண்டவர்களாலாம் அடைய முடியாத உன்னுடைய நகரத்தை அவ்வளோ சுலபமாக துவாரத்தை அப்ரோச் பண்ண முடியாது உள்ளே போக முடியாது அப்படிப்பட்ட உங்களுடைய நகரத்தையும் விரைவில் வந்து அடைந்தார் பிறவி துன்பங்களையும் உங்க துன்பத்தையும் சமஸ்தையும் களையக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய பகவானே உங்களால வரவேற்றப்பட்டு ஆதரவோடு பூஜிக்கப்பட்டு ஒரு சந்தோஷமடைந்தார் சச்ச பவந்தமோச்சர குண்டினே என்று சமுகதையா நிஜ தீரதா நிஜதீரதா ரகிதயா கி தயா பிரகிதோஸ்மியகம் குண்டியபுரத்தில் ருக்மிணிங்கிற ராஜகுமாரி அழகாக பிரகாதிக்கிற இல்லையா உங்கள்ட்ட பிரியம் பூண்டும் அன்பு பூண்டும் அவளோட இருக்கும் அவள் வந்து பல அனுப்பியிருக்கிறாள் என்று உங்கள்கிட்ட சொன்னாராமே தவகிருத்தாத்மி புரெய்வம் குணையரகம் ஹரதிமாம் கிள சேதின் ரிபோதுனா ஐ கிருபாலய பாலயமாதி பிரஜகதே ஜெகதேகபதே தவ கிருத்தாஸ்பி புரையவ புனைரகம் ஹரதிமாம் கிழ சேதின் ரிபோதுனா ஐ கிருபாலய பாலயமாம் இஜகதே ஜெகதே உங்களுடைய குணங்களால் நான் முன்னாலேயே கவரப்பட்டேன் வந்து சிசுபாலன் நாளைக்கு சுயம்பரத்தில் அபகிர் தோன்றது கருணைக்கு பாத்திரமான லோகநாதா என்ன நீங்கள் காப்பாற்றி அனுகிரகம் பண்ணி அருள வேண்டும் என்னை நீங்கள் காப்பாற்றி அச்சம் எதிப்பீவி மஹம் அஹம் இதுரா சுதனோ அோத்து விரம் சுகத்ய கதையும் தவ காத்தரம் அச்சம் எதிமு ஜீவிதமே ஜாம் யம் இதுராதனோ அோத்து விரம் சுக இதயம் தக்காதரம் வேறு தெரியலாத என்னை நீங்கள் கைவிட்டு நான் உடனே உயிரை விட்டு உயிரை விட்டுருவேன் பிராணனை விட்டுருவேன் அப்படின்னு அந்த அழகான விப்பணியில் வாக்கை கேட்டு சூரத்தாகி அந்த பிராமண குமார உங்களுடைய மனசை மிகவும் கஷ்டப்படுத்தி வறு பய பயப்படிப்படி சொல்லிட்டாராமே அப்படியா அப்போ அக்கதையகாத்தும் அதை நமேசகே அகதயம் அதைர மயே சகே தரதி மம மன்மேதன உபேத்தம் ஜஹம் தரித்தாம் தயித்தா மசித்தேட்சம் அகதய அகத்தயம் அதைரமய அகத்தயமே அதேரமயே சகே தரதி மம மன்மேதனம் உபேத்தராம் ஜஹம் ததயி தரையிமா தரையித்தா தயித்தா மசிதேட்சம் நீங்கள் அந்த பிராமணத்தோடனே அம்மா என்னுடைய காமவேதனை அவளை காட்டு அதிகமா இருக்குனே நம்ம இப்பவே அங்க வந்து உடனே போய் அந்த ராஜாக்கள் பார்த்துருங்கிற போதே அந்த அழகான கருப்பு விழிப்படைத்த அந்த பிரியமான ருக்மணியை நான் கொண்டு வருகிறேன் அப்படின்னார் பிரமுதி தேன தேர சமம் ததாம் ரதகதோலகு குண்டினமே இவான் குரு மருப்புரராஜகமே பவான் தனுதாம் தனுதாம் நிகிலா பதாம் பிரமுதி தேன தேனசமம் ததாம் ரதகதோலகு குண்டினமே இவான் குருமரு புராணா பவான் விதனு தனு தாம் நிக்கிலா பதம் மிகவும் சந்தோஷப்பட்ட அவரோடு ஆமாம் சொல்ல வேண்டிய செய்தியை சொல்லியாச்சு தேரில் ஏறிக்கொண்டு விரிவாக குண்டினபுரம் சிந்திராமே அப்படி செய்த குருப்பா என்னுடைய கஷ்டங்களை என்னுடைய துன்பங்களை எல்லாத்தையும் குறைத்தருளும் அப்படின்னு இப்போ இந்த கல்யாணத்துலேயும் அவருடைய பிரார்த்தனையை போட்டார் இது வந்து எழுபத்தி எண்பத்தி எண்பத்தி எழுபத்தி எட்டாவது தசகம் எழுபத்தி தசகம் எழுபத்தி லசமேனே பரமாஹத்தீஷ்பனூமம் வாதி திருத்தர தர பிரணனா பலசமேதலுக புறமதாக பீஷ்பகமான துருபாகமாதீனம் திருதரசாபசம் எழுபத்தி எட்டு முதல்ல பார்த்தோம் இப்போ எழுபத்தி ஒன்பதுல இப்படி சேனையோட பலராமனோடு தொடரப்பட்டு குண்டினபுரத்தை பிரவேசித்து அந்த பீஷ்பக ராஜாவாலம் வரவேற்கப்பட்டு உபசரிக்கப்பட்டு அவங்களுடைய வரவை தெரித்த தெரிவித்த அந்த பிராமணர் ருக்மணி மிகுந்த சந்தோஷத்தோட விரைந்து நமஸ்காரம் பண்ணன் அளவுதான் என் பிரியமன்னன் நனாமசம் சொன்னோம் இல்லையா அவனால் என்ன பண்றது நமஸ்காரம் பண்ண பூவன பு நஷமிச்சேித்தே விபுலேரா புரவ ருதிதை அகமன்ஷாம் புவனாந்தமேபு நபசுரேம் விபுளேதூஷாம் புரவ சருதிதைகி ருதிதைகி ரகமந்தினேச ருதிதைகே அகமன் நினேச அகமன் நிஷா சுருதிதைகே ருதிதை அகமன் நிஷா லோகவில்லத்தையும் அப்படி கவரக்கூடிய அளவில் கவரப்படக்கூடிய அளவில் அதாவது அப்படி அட்ராக்ட் பண்ணக்கூடிய அளவில் அழகக்கூடிய உங்களுடைய அந்த உங்களுடைய திருமேனி கிருஷ்ணனுடைய திருமேனியை பார்த்து அந்த ராஜகுமாரனான ருக்மணியை முயற்சியை நினைச்சு நகரத்து ஜனங்கள்லாம் அழுதுண்டு அறப்பத்தியே ரா பேசிண்டே இருந்தாலும் அப்படி ராத்திரி கழிந்தடாமே ததனோ வந்திட்டும் இந்து முகி சிவம் மங்கள பூஷண பாசுரா நிரகமது பவதர்ப்பித ஜீவிதா சுபுரதா புரத சமட்ட சபடா விரதா ததனோ வந்திட்டு இந்து முகீனி சிவம் மங்கள பூஷண பாசுரா நிரகமத்து பவதர்ப்பித ஜீவிதா சுப்புரதா புரத சபடா விரதம் மறுநாள் வந்து மங்கள பூஷணங்கள்லாம் மங்களஸ்தானம் பண்ணி அணிந்து கொண்டு சந்திரன் போன்ற அழகான முகத்தை கொண்ட அந்த ருக்மிணி தாயார் ஜீவன உங்கள்கிட்ட அர்ப்பணம் செய்த மனசோட அழகான அலங்காரம் செய்து கொண்டு காவல்கிறால் சூழப்பட்டு சிவபத்னியான அம்பிகை பூஜைப்பதற்காக அந்த அந்த புறத்தில் புறப்பட்டு தேவியாலயத்துக்கு சென்றாளே குலவது அபிபேத்த குமாரிகா கிரிசுதாம் பரிபூஜித்த சாதரம் முகு அயாச்சிர தத் பதம் பத பங்கஜே நிபதிதா பதிதா தவகேவலம் குலவது குமாரிகா கிரிசுதாம் பரிபூஜிச்ச சாதரம் அப்படிப்பட்ட அந்த ராஜகுமாரியானவள் குரட்சிகளோட கூடி அந்த பார்வதி தேவியை பக்திஸ்ரத்தியோட பூஜை பண்ணி திருவடி தாமரில் விழுந்து நமஸ்காரம் பண்ணி உங்களை அடைவது ஒன்றுங்க வேண்டும் அப்படின்னு பல முறை பிரார்த்தனை பண்ணாலாமே வேண்டி கொண்டாலாமே சமவலோக குதூகல சகூலே திருபகுலே விபத்தம் துயிஜஸ்திதே திருபசுதா நிரகாது கிரிஜாலயாது சுருச்சிரம் ருச்சிரஞ்சிடம் திங்முகா சமவலோக குதூகல சங்குலே திருபகுலே நிபுத்தம் துயிஜஸ்திதே திருபசுதா நிரகாது கிரிஜாலயாது சுருச்சிரம் ருச்சிரஞ்சிடம் திங்முகா ருக்மணியை பார்ப்பதற்காக மிகவும் இன்ட்ரெஸ்டோட ஆவலோட ஒரு உந்துதலோட ராஜா கூட்டங்கள்லாம் ராஜகூட்டங்களெலாம் காத்துட்டுக்கிற போது நீங்களும் தனியாக நிற்கையில் தனியாக இருக்கிறார் ரொம்ப அதாவது ஐடென்டிஃபை பண்ணணும் தனியாக அப்படின்னு இருக்கிறார் அதாவது அவரை வந்து அடையாளம் பார்க்கணும் அப்போ தனியாக நிற்கையில் இந்த ராஜகுமாரனுடைய அழகாக காந்தியால் திசைகளை பிரகாசிப்பு கொண்டும் மிகவும் அழகாக பார்வத்தின் ஆலயத்திலேருந்து அம்பிகம் ஆலயத்திலிருந்து வெளியில் வந்தாலாமே புவன மோகன ரூபருஜம் விவசித விவசிதா கில ராஜ கதம்பயா தோமபி தேவா கடாட்ச விமோஷனி பிரமதையா மலையாம் சக்கிரஷே மனாக்கு புவன கில ராஜ கதம்பயா தோமபி தேவ கடாட்ச விமோஷனி பிரமதையா மலையாம் சக்கரிஷே மனாக்கி அப்போது புவனமோகன ரூபத்தினுடைய காந்தியால் இப்படிப்பட்ட அப்படி மெய்மரக்கட்சியும் மயங்க செய்தி இருந்தக்கூடிய அந்த யௌவனத்தினுடைய மதம் செழித்த அந்த கடைக்கன் வீட்டால் அழக பார்த்து மகிப்ப தெளாமே நீங்க கூட மேம்பட் இல்லாம அப்படினா குரு ஆயி வந்தானே உங்களுக்கு பரா தெரியும் அப்படிங்கட்ட அப்படிங்க பாருங்க கோனம் கோன கமே ஸ்ததி சந்திரமுகீதி تام சரசமேத்ய கர்ணஹரன் சரதே சமதிโรப్యரதம் तुमाக்ரதா பூவிததோவிதோ நினதோ துஷாம் கோனு கமிஷதி சந்திரமுகிதி சரசமேத்த கரேணாதி சமதி ரூபிய ரத்தம் துமா கிருதா விதத்தோ நினதோ துவிஷாம் சந்திரமுகி இங்கே போகிறேன் அப்படின்னு அழகாக மதுரமாக பேசி ஒன்னா இது மாற்றேன் மதுராதிபத்தேர கீழம் மதுர மாற்றியேன் நயனம் மதுரம் ஹசிடம் மதுரம் வதனம் மதுரம் அதில் மாற்றேன் அப்படிப்பட்ட வந்து மதுரமாக பேசி பிரியமாக பக்கத்து போய் அவருடைய கை அவ கை கண் பித்தால் கையை பிடிச்சி தூக்கி ஒரு க்ஷணத்தில் தேரில் கவர் அப்போ எதிரியும் பவான் உதச்சாலியத்தை அது பவான் உதச்சாலியத்தை ரஹோ பிஷுனு கை ஹீசுனகே எரிவகே சரி அந்த எடை நீங்க போனான் அப்படின்னு கோபத்தோட யாதவர்களோட சண்டைக்கு வந்த ராஜாக்கள்லாம் ஜெயிக்கப்பட்டார்கள் அவர்கள் நாய்களால் சிங்கத்தை அசைக்க முடியாது அந்த மாதிரி துஷ்ட ராஜாக்கள் அசுர ராஜாக்களால் உங்களை அசைக்க முடியவில்லை உங்களையும் ஒன்றும் செய்ய முடியவில்லை தது வரம் உபேஷம் நிபத்திய விருப்பயன் கிருத்தமதம் பரிமுச்ச பலோக்திபிகி புறமையா ரமையா சக காந்தையா ததுனு ருக்மிணிமாகதம் தது ருக்மிணிமாகதமாகவே வதம் உபேட்ச நிபத்தியம் விருப்பயன் கிருதமதம் பரிமுச்ச பலோக்திபிகி புறமையா ரமையா சக காந்தயம் அதுக்கப்புறம் சண்டைக்கு வந்த ருக்மி ருக்மி அண்ணன் ருக்மிணியினுடைய அண்ணன் அவனை பிடித்தும் அவனை விருப்பப்படுத்தி அவனை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி கொல்லாமல் அவன் விட்டு வரம் பண்ணாமல் விட்டும் கொழுப்பு அவனுக்கு திமுரு அட அடங்கினப்புறம் பலராமர் சொல்படி அவரை கட்டவுழ்த்து விட்டும் கட்டி போட்டார் கட்டழுத்து விட்டு ரமாதேவியான மகாலட்சுமியான அந்த பிரியான ருக்மிணியோட துவாரகா புரிக்க போரிறாமே நமசமாக லஜிதமான சாம் கௌதுக ஜிரும்பிதமன் மதாம் அரமயக்கலு நகம் ரகசி ஹசிதாசு லசன்முகி நவசமாகம லஜிதமானசாம் பிரணய கௌதுக ஜும்பிதன்மதாம் அரமயா கலுநாத யதா சுகம் ரகசிதா ரகசிதாம் ரகசிதாம் அசிதாம் சுசன் முகி இந்த புருஷான புருஷ கல்யாணம் ஆயிருக்கு செயற்கையா செயற்கையால வெட்கமடைந்த மனுசு கொண்டவளும் அன்பால அந்த பிரியத்தால காதலால பூரிப்பால் இருந்த அந்த ஆசை கிளர்ச்சியோடு இருக்கக்கூடிய மந்தகாசத்தால் அழகான முகம் கொண்ட அந்த ருக்குணி தாயால தெனிமையால இஷ்டப்படி சந்தோஷப்படுத்தினேன் பகவான் விஷ்பசூத்தம் எம் நிித்த பூமிப்பான் புரமானிய விதிவத்து உபயமே கருத்து வாகவத்தில் முடிச்சோம்லையா அதுதான் இது இதுதான் விவித நர்மம் பிரமத மா கலையன் புனரே கதா ரிஜுமதே கிள வக்ரகிரோ பவான் பரதனோ ரதனோதின லால் லோலதாம் விவித நர்ம வீரேவ மகர்ணிஷம் பிரமத மா கலையன் புனரே கதா ரிஜுமதே கிள வக்ரகிரோ பவான் பரதனோ ரதனோதினி லால் லோலதாம் பலவிதமான ஆசையான காம வார்த்தைகளால் ராத்திரியும் பகலும் சந்தோஷப்படுத்தியும் ஆனந்தத்தையும் சந்தோஷத்தை வளரத்தியது நீங்க வந்து ஒரு நாள் வந்து கப்பட்டு சூது தெரியாத அந்த அழகான ிய குதற்க வார்த்தைகளால் நடுக்கத்தை ஏற்படுத்தின அளவுக்கு வேடிக்கை பார்த்த அப்படின்னு சொல்றான் இது வந்து பின்னால் வரக்கூடிய அறுபதாவது அத்தியாயத்தில் வருது பின்னால் அது கச்சித் சர்க்கம்னு சொல்ல கச்சித் அத்தியாயம்னு சொல்லுவார்கள் அதில் வந்து ருக்மணியும் கிருஷ்ணனும் தாத்தா பாட்டி பாட்டி தாத்தாவான அவர்கள் வந்து பகவான் கிருஷ்ணனுக்கும் ருக்மிணிக்கும் ஏகாந்தமாக இருக்கக்கூடிய சல்லாபம் அது வந்து ஒரு பதினோரு பின்னால் வரும் இப்போ நம்பத்தினால் தானே இருக்கும் அறுபதாவது அத்தியாயத்தை வரும் ஒரு பதினோரு பால் அவர் போடுவார் அவர் வந்து பதினாறு அடிச்சிருவார் அந்த ருக்ணி தாயார் சும்மா சுத்தமாக கிளீன் போல்ட் ஆகிடுவார் பகவான் அப்படி அழகா இருக்கும் பரமீஸ்வரனான மம்மியூர் ஈஸ்வரன் அதை ரொம்ப ரசிச்சிருக்கார் தது அதி தது ததி கைரதலாலன கௌசலைகி பிரணய நியமதிக்கம் சுகையிமாம் ஐய முக்குண்ட பவத் சரிதானினா பிரகதராம் பிரகத கிரதாம் அந்திம் அபா குரு தது அதிக்கைரவம் லாலனே பிரணயனோமதிக்கம் சுகயநிமாம் பிரணயி அதிக்கம் சுகயம் அய்முக்குந்தபவ் சரிதானி நான் பிரகதராம் நகரம் அந்தம் அபாரு கரராம் அந்தம் அபாரு இப்படி குதர்க்கமான அதாவது வஞ்சகமான சும்மா கிண்டல் பண்ணி கிளப்பிவிட்ட பேச்சை கேட்டதிலும் அந்த சீராட்டி பேசுகிறதிலும் அதிக சாமர்த்தியம் கொண்ட நீங்கள் அன்புமிக்க மிகவும் பிரியமான அந்த உங்களுடைய பத்னியை பிறகும் சந்தோஷப்படுத்தினீர்கள் உண்டா உங்களுடைய கதைகளை பாடக்கூடிய எங்களுடைய வியாதி கஷ்டங்கள் ஆதி வியாதி துன்பங்களை போக்கி அருள்கான் அப்படி சொல்லி இப்படி எழுபத்தி எட்டு எழுபத்தி ஒம்பது தசகத்துல நாராயணிய பட்டத்திரி நார சிவன் நாராயணத்தில் அதையும் சொல்லியாச்சு ஆ கல்யாணத்து ஏதோ ஓரளவுக்கு எதாசக்தி எதாவது பற்றியும் போட்டாச்சு அதாவது பவுண்ட்ரி என்னன்னா லேர்ன் பாகவதம் கர்க்காகவதங்கிற இது வச்சு அதனால் பண்ணோம் ஆரம்பிச்சிடும் இன்னைக்கும் இதுவரைக்கும் பார்த்தாச்சு ஸ்ரீ சுகவ்வாஜ காமஸ்து வாசுதேவாம்சோ தக்தஹாபராமன்யுனா தேகோபத்யேஜ தமேவ பிரத்யப்ததீசுகௌவாஜ காமஸ்து வாசுதேவாசோ தக்தஹாபராமன்யுனா தேகோபத்யேபுஜ தமேவ பிரத்யபியதீசுகௌவ காமஸ்து வாசுதேவாம்சோ தக்தஹாபராகருமன்யுனா தேகோபத்தியேபுஜ தமேவ பிரத்யபத்தனம் அப்போ வாசுதேவிம்ரம பரமாத்மசிவ அதித்தனால அந்த காமதேவனே மறுபடியும் அடைவதற்காக இந்த கிருஷ்ணனை அடைந்தார் அவர்தான்